முப்பத்தி நபிசலு அலஹி அவர்கள் போடுபவர்களாகவும் விட்டு அகற்றுபவர்களாகவும் இருந்தனர் இந்த நிலையில் அவர்கள் இருக்கும் போது தங்கள் நபிமார்களின் அடக்கு ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிய யூத கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹாவின் சாபம் ஏற்படுத்தும் என்று கூறி அவர்களின் செய்கை பற்றி எச்சரித்தார்கள்